அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கல்லாதான் சொற்காமறுதல் முலை இரண்டும் இல்லாதாள் பெண் அறிவு நலத்தை வளர்ப்பதற்காக திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவை வளர்ப்பதற்குரிய குரட்பாக்களை முறையே நாம் சிந்தித்து வருகிறோம் கற்று சிந்தித்து வருகிறோம் கல்வி என்கிற அதிகாரத்திலே உடன்பாட்டு முறையிலே அறிவு வளர்ச்சிக்கு நூலறிவு பெரியோர்களிடமிருந்து நூல்களை வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்குரிய நூல்களை குறிக்கோளை பற்றியும் குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டிய நூல்களின் வாயிலாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாட்டிலே நாம் பிறப்பதற்கு முன்னமேயே காலங்காலமாக எண்ணற்ற நூல்கள் இலக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவற்றை முறையாக படிக்கின்ற ஒரு பழக்கமும் இன்னும் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நூல்கள் வாயிலாக மனித வாழ்க்கையின் குறிக்கோளையும் அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகளையும் நாம் அறிந்து கொள்கிறோம் நம்முடைய இயற்கை அறிவு நன்கு பண்பட வேண்டுமென்றால் நூலறிவு மிக மிக முக்கியமாகிறது திருக்குறள் போன்ற நூல்கள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் இன்னும் பல சங்க இலக்கியங்கள் நீதி நூல்கள் இவற்றையெல்லாம் நாம் கற்று தெளிந்தோமே ஆனால் நம்முடைய இயற்கை அறிவு இன்னும் சிறப்புடையதாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக அறிவின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக சிறந்து விளங்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆகவே திருவள்ளுவர் கல்வியினுடைய அவசியத்தை உடன்பாட்டு முறையிலும் எதிர் முறையிலும் உபதேசிக்கிறார் முதல் குரலில் பார்த்தோம் நன்றாக நிறைய நூல்களை எல்லாம் முறையாக படிக்காம கோட்டி கோட்டின சபையில் ஒருவன் பேசுவது அரங்கின்றி வட்டாடியற்றேனர் வெறுமனே கட்டங்களும் காய்களும் இல்லாமல் தாயக்கட்டையை உருட்டுவது போலாகும்னர் வெறுமனே தாயக்கட்டையை உருட்டினால் போதாது கட்டங்களிலே காய்களை நகர்த்த வேண்டும் அப்படி இல்லாமல் விளையாட முடியாது வெறும் தாயக்கட்டைகளை வெறும் கட்டைகளை வைத்துக்கொண்டு பகடைக்காய்களை வைத்து கொண்டு பயனில்லை அதைப்போல் அறிவில்லாமல் நிரம்பிய நூலை கற்காமல் சபையிலே பேசுவது சரியாக இருக்காது அது இயலாது என்கின்ற கோணத்திலே சொன்னார் நூலறிவு இல்லாமல் அவையிலே பேச முடியாது அதான் கருத்து இதை நேற்றைக்கு வகுப்பில் பார்த்தோம் அதே கருத்தை இன்னொரு கோணத்தில் சொல்கிறார் திருவள்ளுவர் அதாவது படிக்காமல் ஒருத்தர் சபையில் பேசணும்னு நினைக்கிறது எப்படின்னா குழந்தை பெறுவதற்குரிய தகுதி இல்லாத பேடிகள் அதற்கு ஆசைப்படுவது போல என்ற கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் நகைப்புக்கு இடமாகும் என்பது கருத்து இதனுடைய சாரம் என்னென்னா படிக்காமல் ஒருத்தன் சபையில் பேசினான்னா அறிஞர்கள் இருக்கிற சபையில் பேசினான் அவர்கள் இவனுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அதை இகழ்ந்தும் பேசுவார்கள் நகைப்பிற்கும் இடமாகும் எனவே அவ்வாறு செய்யக்கூடாது என்பது கருத்து இனி அடுத்த குரலை பார்க்கலாம் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கற்றவர்கள் முன்னால சொல்லாமல் இருந்தால் பேசாமல் இருந்தால் படிக்காதவனும் ரொம்ப நல்லவனாகிடுவான் அப்படிங்கிறார் இதிலேருந்து மறை என்ன சொல்லுகிறார்னா சபையில் பேசணும்னா நல்லா படிச்சிருக்கணும் படிக்காமல் சபையில் பேசக்கூடாது அதை சொல்கிறதுக்கு தான் இதை சொல்லுகிறார் அதாவது படித்தவங்க சபையில் பேசாமல் இருந்தியானா நீ நல்லவன் ஆக பேசினா நீ நல்லவனாக இருக்க முடியாது நல்லவனா என்ன இகழ்ச்சிக்குரியவனாவாய் இழிவாக கருதப்படுவாய் அப்படின்னு அர்த்தம் ஆனா சொல்லாம சபையிலிருந்து அதனால என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்டா காலப்போக்கில் உனக்கு அந்த சபையை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆர்வம் மிகுதி ஏற்பட்டு நீயும் அறிவை பெறுவாய் கல்வியை கற்று அறிவை பெறுவாய் என்பதை சொன்னதாகவும் ஆகிறது ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க என்னத்தையா சொல்லி இது பண்ணிடுவாங்க பெரின்னு சொன்னார் படிக்காதவங்களுக்கு நம்ம படிக்கலேங்கிறதும் தெரியாது படித்தவனுக்கு தான் படிப்பினுடைய பெருமை தெரியும் கல்வியை கற்காதவனுக்கு கல்வியோட பெருமை தெரியாது கல்வியை கற்காததுனால வரக்கூடிய தீமையும் தெரியாது ஆகவே ஆனால் அவர்கள் அப்படி சும்மா இருக்க மாட்டார்கள் யாராவது பெரியவங்களுக்கு முன்னாடி எனத்தையாக பேசிடுவாங்க ஆனால் அப்படி பேசாமல் இருந்தால் அவங்க திரும் நல்ல அறிவுள்ளவனாக ஆக முடியும் என்கிற கருத்து இங்கே தொக்கி இருக்கிறது ஆக இந்த முதல் மூன்று குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா படிக்காதவங்க சபையில் பேசக்கூடாது படிச்சுட்டு தான் சபையில் பேசணும் அப்படி அந்த காலத்தில் இப்படி இருந்த இருக்க போய் தான் சொல்லுகிறார் இப்படிலாம் சில பேர் திடீர்னு அறிவில்லாமல் எதையாவது பேசி விடுவார்கள் போல ஆகவே பெரியோர்கள் அதை முன்னமேயே எச்சரிக்கிறார்கள் சபைக்குள்ள வரணும்னா அதுக்குள்ள தகுதியோடு தான் வரணும் அப்படி தகுதி இல்லாட்டா மற்றவங்க பெரியவங்க பேசுறதை கேட்டு அந்த அறிவை பெறணும் அது இல்லாமல் அறிவில்லாமல் தானே தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி பேசக்கூடாது என்பது தான் கருத்து இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது படித்தவங்க கூட பேசுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இந்த படிக்காதவன் ஒழுங்காக படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு அந்த சபம் அறியாதை தெரியாமல் என்னத்தையாக சொல்லிவிடுவான் அதனால்தான் அந்த பெரின்னு போட்டார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெரின் கற்றவங்க முன்னால சொல்லாம இருப்பானே ஆனால் அப்படின்னா ஒருவேளை சொல்லாம இருந்துட்டா நல்லது ஆனா பெரும்பாலும் என்னத்தையா சொல்லிடுவாங்கிற அர்த்தத்தில் சொல்றார் கல்லாதவரும் நனி நல்லர் கல்லாதவரும் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்